சச்சிதானந்த விஷோத்பத்தியவே தாபய सर्वयादवसन्निधौ, ஆவேதையுவசம்லிய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த தேஜஸே வாடி போயிடுத்து வாடின முககாந்தி உடையவர்களான அவர்கள் அப்படின்னு சொல்லலாம் தத் சதசி தத் தத்துன்னு சொன்னால் தச்ச சதசி உபநிய தத்துங்கிறது அந்த உலக்கைய தத்து முசலம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் நாம் சதசி சதசுனா சபையில் உபநிய கொண்டு வந்து சர்வ யாதவ சன்னிதௌச்ச ராஜ்நே ஆவேதயாம் சக்ருகு எல்லா யாதவர்களுக்கு முன்னாலேயும் என்ன சபையில் இருக்கிற போது எல்லா யாதவர்களும் இருக்கிறார்கள் சன்னிதவ் ராஜ்நேச்ச ராஜ்நேச்சன்னா ராஜாவும் இருக்கார் உக்ரசேன மகாராஜாவும் அங்கே இருக்கார் அவரிடத்துல ஆவேதயான் சக்ருகுன்னு அறிவித்தார்கள்னு அர்த்தம் அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத சொன்னார்கள் அப்போ ராஜா என்ன பண்ணினார் அப்படிங்கிறத பிறகு படிக்கலாம் தச்சோபனீயசதி பரிம்லானியா ஆவேதயான் சர்வஜாதவ சந்நித எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான